இதோ இப்போது திருத்தொண்டை விளக்க உரை வழங்குகிறார் திருவாரூர் உயர் திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் இறைவனின் திருவுளம் இதுவே என்றால் அதையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஆணையிட்டு சொல்லி சமைத்து வந்து தயார் செய்தவுடன் உங்களை மீண்டும் அழைத்து செல்கின்றேன் என்று சொல்லி இல்லத்தை நோக்கி புறப்பட்டார் சிறு தொண்டர் மனைவியிடம் இதையெல்லாம் கூற ஐயோ இது போன்ற மகனை நாம் எங்கு தேடுவோம் என்று அந்த திருவன்காட்டு நங்கை பத்தினியால் பதற கவலை உறாதே யார் ஒருவரையும் நாம் இது போன்று கேட்க இயலாது நம் வீட்டில் இருக்கும் நம் குளத்தை தலைக்கச் செய்ய வந்த சீராளத்தேவரை தவிர வேறு ஒருவரும் இதற்கு ஒப்பார் இல்லை என்று சொல்லி எல்லாமல்ல சிவபெருமானினுடைய திருவருள் இதுபோல் இருக்கிறது நீ உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய் என்று பத்தினியாரை கூற பள்ளி சென்றிருக்கும் நமது சீராளத்தேவரை நீங்கள் சென்று அழைத்து வாருங்கள் என்று சொல்லி குழந்தையில் அழைத்து வந்தவுடன் அவரை அன்புக மார்பிளே அணைத்து கொண்டு எல்லா அணிமணிகள்களையும் அணிவித்து பொன்னாபரணங்களையும் பூட்டி அழகு குளிக்க வைத்து எல்லாம் செய்து தாய் மடியில் கிடத்தி தந்தை அறிய அந்த சீராளத்தேவன் கரியாக சமைக்கப்பட்டான் அரிசுவை உணவாக இந்த சீராளத்தேவனை படைத்து தயார் செய்துவிட்டு வைரவடிவில் வந்த சிவபெருமானை ஆத்தி மரத்தின் கீழ் நின்று மீண்டும் அவரை பாதங்களை போற்றி பெருமானே நீங்கள் சொன்னபடி எல்லாம் தயாராகிவிட்டது உடனடியாக வந்து அமுதுன்னுங்கள் என்று சொல்ல மனம் மகிழ்ந்த வைரவர் அடியெடுத்து வைத்து வீட்டிற்கு கிளம்பினார் சிறு தொண்டரனுடைய முன்னே அவர் வந்து நிற்க மனைவியார் பாதங்களை நீரை இறைக்க சந்தனம் மலர்களை தூவி பாத பூஜை செய்து உள்ளே அழைத்து வந்து ஆசனம் தந்து இலை பரிமாறி கரியையும் உணவையும் ஒரு சேர இடுங்கள் என்று சொல்ல அனைத்தையும் ஒரு சேர அவர்கள் இலையில் பரிமாற இறைவன் நான் மட்டும் உணவருந்துவது எனக்கு எப்பொழுதும் பழக்கமில்லை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை உணவருந்தக்கூடிய நான் அருகில் ஏதேனும் ஒரு அடியாரை வைத்தே தான் உணவருந்துவேன் அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னவுடன் காலையிலிருந்து நான் ஆறு குளம் கரை மடம் கடைவீதி கோவில் என்று ஒரு இடம் விடாமல் தேடியும் ஒரு சிவனடியாரும் எனக்கு கிடைக்கவில்லை ஐயனே ஆகவே உங்களிடத்திலே விபூதி வாங்கி நானே இட்டு கொண்டிருக்கின்றேன் சொல்ல ரொம்ப நல்லது என் அருகில் நீயே அமைந்து இந்த உணவினை உண்டு புசிப்போம் சொல்ல கவலையை கொஞ்சமும் மனதில் காட்டாமல் இதுவும் சிவபெருமானனுடைய திருவிளையாடல்களே என்று அமர்ந்து உணவருந்தலாம் என்று அமர்ந்து தயாராகிவிட்டார் ஆனாலும் வைரவர் சுவாமி விடவில்லை சிறிதொண்டரே உங்கள் மகன் இதுவரைக்கும் ஏதேனும் நல்ல மகவை நீங்கள் பெற்றெடுக்கவில்லையா என்று கேட்க ஆம் சுவாமி எங்களுக்கு ஒரு மகன் உண்டு ஆனால் இப்பொழுது அவன் உதவ முடியாது என்று அவர் மறுக்கவே இல்லை உதவ முடியும் நீங்கள் இருவரும் தம்பதி சமேதராக சென்று வாயிலில் இருந்து கொண்டு உங்கள் மகனை அழையுங்கள் என்று சொல்ல ஒன்றுமே புரியாமல் இந்த தம்பதியினர் இருவனும் வாயில் வரை சென்று சீராளனை எவ்வாறு அழைப்போம் என்று கொஞ்சமும் சிந்திக்காமல் உடனடியாக அழைக்கின்றார்கள் எவ்வாறு அழைத்தார்கள் தெரியுமா பெருமானே இறைவா இது உன்னுடைய திருவருள் என்று அவர் மீது பாரத்தை போட்டு வேகமாக வெளியே சென்று அன்புருக ஓளமிட்டு அழைத்தார்கள் எங்கள் கண்ணனே சீராளத்தேவா மாதவத்தால் வந்த மாமணி விளக்கே குளம் நிறைந்த கொழுந்தே அடியார் மீது அமுது செய்யும் பொருட்டு அன்புடன் அழைக்கின்றோம் வாராய் மகனே என்று உளம் முருக மனமுருக அவர் இருவரும் அந்த குழந்தையை சீராளத்தை சீராளா சீராளா என்று அழைக்க பள்ளியிலிருந்து அப்பொழுதுதான் ஓடி வந்த மகனை போலவே மீண்டும் சீராளத்தேவர் அந்த தளர்நடையோடு ஓடி வர இருவர் கண்ணிலும் ஆனந்த கண்ணீர எல்லவும் துன்பமே மறைந்த அந்த சந்தோஷத்தில் மிகுந்த அன்போடு வாரி அணைத்து கொண்டு சீராளா வா உள்ளே அமுது படைத்து உனக்காக காத்திருக்கிறார் ஹடியர் பெருமான் என்று சொல்லி உள்ளே அழைத்து வர ஈசனுடைய திருவுள்ளம் பார்த்தீர்களா மீண்டும் அந்த குழந்தையை வரவழைத்து உள்ளே அணைத்து கொண்டு வந்த அந்த தாயும் தந்தையும் கூடத்திற்கு வந்து பார்த்தால் இலையும் காணவில்லை இலையில் இருந்த கரியும் சோரும் காணவில்லை அங்கு அமர்ந்திருந்த பைரவர் சுவாமியும் காணவில்லை எல்லாம் மாயையோ ஐயோ என் அருகிலே இருந்து இவ்வளவு அருமையான ஒரு சிவனடியாரை நான் உணவளிக்க இவ்வளவு தாமதம் செய்து இத்தனை நிபந்தனைகளையும் புரிந்து கொள்ளாமல் நான் தாமதப்படுத்தி அவர் மறைந்து விட்டாரே என்று சடாரண பூமியில் விழ மங்கையர் மையோ என்கணவர் இந்த விரதம் வீண்டு இந்த விரதம் பாதிக்கப்பட்டு விட்டதே என்று அவர் மாண்டு போவாரே என்று அழுக இருவரும் மாறி மாறி அழுது அரட்டிட இல்லாமல் அசோபெருமான் அற்புதமாக வானத்தில் காட்சி கொடுத்தார் விடை ஒரு பக்கம் உமையால் ஒரு பக்கம் மலர் மலை வளர் மங்கை அற்புதமாக மின்னும் பொன்னாபரணங்களோடு ஜொலிக்கவும் சடாமுடியும் பிறை சந்திரனும் விபூதிப்பட்டையும் உருத்துராக்கமும் நல்பாம்பும் அவர்களிடத்தில் திகழ அற்புதமான ஜோதி ரூப தரிசனமாக உண்மையான நிதர்சனமான அற்புதமான தரிசனத்தை பிரகாசத்தோடு காட்சி அவரோடு சேர்ந்த வேலும் மயிலும் துணை கொண்ட காட்சி கொடுக்கின்றார் ஆக நான் இந்த காட்சி விடை பார்வதி பரமேஸ்வரன் மற்றும் முருகப்பெருமான் ஆகிய நால்வரும் காட்சி கொடுத்த அந்த காட்சியை அங்கிருந்த சந்தன நங்கையாரும் திருவன்காட்டு நங்கையாரும் சிறுதொண்டரும் பக்த சீராளனும் மிகவும் பாராட்டி அகமகிந்து வீழ்ந்து தரையில் வீழ்ந்து வணங்கி எல்லாம் வல்ல இறைவா மாலும் நான்முகனும் தேடி தேடவனா உன்னை எளிய அடியனுடைய வீட்டிற்கு வந்து காணச் செய்து விட்டாயே கருணை கடலே சிவபெருமானே உன்னை நாங்கள் எவ்வாறு போற்றி பரவி மகிழப் போகிறோம் ஆகா வாழ்க்கையின் பேச்சினை எங்களுக்கு அளித்த வள்ளலே நீங்கள் வாழ்க என்று போற்றி பரவ சிவபெருமான் அழகாக பேசினார் சிறுதொண்டரே உங்களுடைய இந்த அரிய சிவபக்தியை சிவ தொண்டினை இந்த உலகிற்கு பறைசாற்றுவதற்காக நாம் திருவுழம் கொண்டே இந்த வரலாற்றை நிகழ்ச்சினோம் இந்த வரலாற்றினடையே நீங்கள் மிக உயர்ந்த சிவபக்தராகவும் சிவனடியார்க்கு செய்வக்கூடிய தொண்டினை மிக உள்ளன்போடு செய்ததாகவும் உலகறிய செய்துவிட்டோம் ஆக இனிமேல் நீங்கள் எங்கள் நிழலிலே எங்கள் திருவடியிலே நீங்கள் எண்ணோர் எல்லோர் எல்லா நேரங்களிலும் ஓய்யப் பெறலாம் ஆக நீங்கள் முக்தி பெறுவீர்களாக என்று நால்வருக்கும் ஒரே நேரத்தில் முக்தி பெற்ற செய்து அற்புத நிகழ்வினை நிகழ்த்தினார்கள் மையன்பர்களே இந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கற்பனை கதை கூட என்று தோணலாம் ஆனால் இதெல்லாம் சாத்தியமாக இருந்து நடந்து முடிந்திருப்பதனாலேயே நமக்கு பெரிய புராண திரட்டு இந்த இது போன்ற பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன வரலாறுகளிலே நம்முடைய பன்னிரு திருமுறைகளிலே இதை நாம் படிக்கத்திற்கு ஏதுவாக நமக்கு அளித்துள்ளார்கள் ஆக இந்த சிவபெரும் தொண்டினை செய்த இந்த அடியார் போல் உள்ளன்போடு மாறாப்பற்றோடு நாம் செய்யும் சேவைகள் அனைத்தும் இறைவனால் நமக்கு நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படும் என்ற நிகழ்வினை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த அற்புத வரலாற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் இதுகாரும் செவியுறுத்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் உங்கள் திருவாரூர் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்